தலைப்பு நூற்று இருபத்து நான்கு குளிகை மணி ஒன்பது ஒன்று அண்டத்தையும் அண்ட வஸ்துக்களையும் காட்டுவது இரண்டு பராபரமணி பிண்டத்தையும் பிண்ட வஸ்துக்களையும் காட்டுவது மூன்று அரும்பெறல் மணி நினைத்ததை நினைத்தபடி அருளுவது நான்கு ககன மாமணி விண்ணுலக வஸ்துக்களை ஆட்டி வைப்பது ஐந்து சரவொளிமணி மண்ணுலகையும் மண்ணுலக வஸ்துக்களையும் ஆட்டி வைப்பது ஆறு கலைநிறை மணி எல்லா உலகத்தும் உலாவ புரிவது ஏழு பித்தகமணி சர அச்சர வஸ்துக்களிடம் மெய் அறிவு இன்பத்துடன் விளங்குவது எட்டு சித்திசைமணி மகா சித்திகளை நடத்துவது ஒன்பது வளரொலி மணி அழியா பெருவாழ்வு அளிப்பது